வணக்கம் நச்சினையின் செய்தி சேவை செவ்வாய்க்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் நீட் தேர்வு எழுத மாணவர்கள் வெளிமாநிலம் சென்ற விவகாரம் மற்றும் நீட் தேர்வு எழுத சென்ற தந்தை உயிரிழந்தது குறித்து பதிலளிக்க தமிழக அரசுக்கும் சிபிஎஸ்இ நிர்வாகத்துக்கும் தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மரணம் தொடர்பான வழக்கில் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக விசாரணையில் தெரியவந்ததால் வழக்கை கைவிடுவதாக சிபிஐ தெரிவித்துள்ளது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கும் நடிகர் ரஜினிகாந்த் வீட்டுக்கும் வெடிகுண்டு வைக்க உள்ளதாக இரண்டு நாட்களுக்கு முன்பு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போனில் மிரட்டல் விடுத்த நபரை போலீசார் பிடித்து மனநல காப்பகத்தில் விட்டனா் புதுச்சேரியிலிருந்து சென்னை மற்றும் சேலத்துக்கு ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் புதிய விமான சேவை தொடங்கப்பட உள்ளது இதற்கான முன்பதிவு தொடங்கியுள்ளது நெல்லையில் மணல் கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த காவலர் ஜெகதீசனின் குடும்பத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் நிதி வழங்கவும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் முதல்வர் பழனிசாமி கூறியுள்ளார் வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ிகள் ராஜஸ்தான் மாநிலம் காஜுவாலா என்ற இடத்தில் புழுதி புயல் ஏற்பட்டதால் அந்த பகுதி முழுவதுமே இருள் சூழ்ந்து காணப்பட்டது மேலும் வாகனங்கள் செல்ல முடியாதபடி புழுதி புயல் வீசியது கர்நாடக மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் முன்னூற்றி தொன்னூற்றி ஒரு பேர் குற்றப்பின்னணி உடையவர்கள் என தெரியவந்துள்ளது பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு என்ற பெயரில் பாஜக அரசு கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறது என்று ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளாா் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ராவை பதவி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானத்தை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நிராகரித்த நிலையில் அதனை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளன காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தியுடன் திருமணம் நடைபெற உள்ளதாக வெளியான தகவல் வெறும் வதந்தி அவரை நான் சகோதரராக கருதுகிறேன் என காங்கிரஸ் எம்எல்ஏ அதித்யசிங் தெரிவித்துள்ளார் திறந்தவெளி மைதானங்கள் சாலையோரங்களில் முஸ்லீம்கள் தொழுகை நடத்துவதால் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது அதனால் மசூதிகளுக்குள் மட்டுமே தொழுகைகள் நடத்தப்பட வேண்டும் என்று ஹரியானா மாநில முதல்வர் மனோகர்லால் கட்டார் பேசியுள்ளார் கர்நாடக அணைகளில் தண்ணீர் இல்லாததாலும் குடிநீருக்கே பற்றாக்குறை இருப்பதாலும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாத நிலையில் இருக்கிறோம் என உச்சநீதிமன்றத்தில் கர்நாடகா பிரமாணப் பத்திரம் தாக்கல் செய்துள்ளது பிரம்மோஸ் ஏவுகணையில் எழுபத்தி ஆறு சதவிகிதம் உள்நாட்டு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என்று ஏவுகணை திட்ட நிர்வாக இயக்குநரும் தலைமை செயல் அதிகாரியுமான சுதீர் மிஸ்ரா தெரிவித்தாா் அயல்நாட்டுச் செய்திகள் சுமார் நூறு கோடி டாலர்கள் செலவில் கிழக்கு ஜெருசலாம் பகுதியில் பிரம்மாண்டமான அமெரிக்க தூதரகம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த தூதரகம் அமைந்துள்ள சாலைக்கு அமெரிக்க தூதரக சாலை என இஸ்ரேல் அரசு பெயர் சூட்டியுள்ளது உண்ணாவிரதம் இருப்பதன் மூலம் இருபத்தி மணி நேரத்தில் குடலில் உள்ள ஸ்டெம் செல்கள் புத்துயிர் பெறுகின்றன என்பதை அமெரிக்காவைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் ரஷ்ய ஜனாதிபதியாக நான்காவது தடவையாக விளாடிமிர் புட்டின் நேற்று பதவியேற்றார் இந்த நிகழ்வில் ஐயாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் பிரிட்டன் இளவரசர் ஹாரி மேகன் மார்க்லே திருமணம் வரும் தேதி நடக்கவுள்ளது இந்த திருமணத்திற்கு இரண்டாவது பிரிவில் ஆயிரத்தி பேர் அழைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் திருமணத்திற்கு வரும்பொழுது உணவு மற்றும் குடிநீர் கொண்டுவர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது செவ்வாய் கிரகத்தில் குழி தோண்டி ஆராய்ச்சி செய்வதற்காக நாசா அமைப்பு இன்சைட் என்ற ரோபோட்டை அனுப்பியுள்ளது ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து டேங்கர் கப்பல் மூலம் சட்டவிரோதமாக செல்ல முயன்ற இலங்கையைச் சேர்ந்த நூற்றி முப்பத்தி ஒரு பேர் மலேசியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் வணிகச் செய்திகள் கச்சா எண்ணெய் விலை உயர்வு அமெரிக்க பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட காரணங்களால் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு கடந்த ஒராண்டில் இல்லாத அளவு சரிவை சந்தித்துள்ளது 100 ரூபாய் நோட்டுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் ஏ டி எம் எந்திரங்களில் பொருந்தும் வகையில் உள்ள புதிய நூறு ரூபாய் நோட்டுகளை அதிக அளவில் வேண்டும் என ஆர்பிஐ வங்கிகள் வலியுறுத்தியுள்ளன கார்த்தை அறிப்பில் முன்னணியில் உள்ள ஹோண்டா காஸ் இந்தியா நிறுவனம் தனது புகழ்பெற்ற ஹோண்டா அமேஸ் மாடல் காரின் இரண்டாம் தலைமுறை காரை விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இந்தியன் ஆயில் நிறுவனத்தை தொடர்ந்து வீடுகளுக்கு டீசல் வழங்கும் திட்டத்தை இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் தொடங்கியிருக்கிறது மும்பையில் அறிமுகம் செய்யும் இந்த திட்டத்தை நாடு முழுவதும் விரிவாக்கப்படுத்த உள்ளது ஏப்ரல் மாதத்தில் இந்திய சந்தையில் இருந்து ரூபாய் பதினைந்தாயிரத்தி ஐநூறு கோடி அளவுக்கு அந்நிய முதலீடுகள் வெளியேறியுள்ளன இது பதினாறு மாதங்களில் இல்லாத அளவுக்கு பெரிய சரிவாகும் அடுத்த பத்து ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் இரண்டு மடங்கு உயரும் என்று ஆசிய வங்கி கணித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் பெடரேஷன் கோப்பை கோடைப்பந்து போட்டி இறுதிச் சுற்றுக்கு தமிழக மகளிர் மற்றும் சென்னை ஐஓபி ஆடவர் அணிகள் தகுதி பெற்றன சுர்பந்து வீச்சில் பேட்ஸ்மேன்களை ஸ்டம்பிங் செய்து அவுட் ஆக்குவதில் தோனியின் மின்னல் வேகம் பிரமிக்க வைக்கிறது என்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் மைக் ஹசி பாராட்டியுள்ளார் அபுதாபி ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ரமிட் சாண்டன் சாம்பியன் பட்டம் வென்றார் தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா இருபது தங்க பதக்கத்துடன் முதலிடம் பிடித்துள்ளது எல் கிளாசிகோ என்று அழைக்கப்படும் எஃப்சி பார்சிலோனா ரியல் மேட்ரிட் இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இரு அணிகளும் தலா இரண்டு கோல்கள் நடித்துள்ளன வலுவான அணிகளுடன் சர்வதேச போட்டிகளில் இந்திய கால்பந்து அணி மோத வேண்டும் அப்போதுதான் அணியின் நிறை குறைகளை அறிந்து கொள்ள முடியும் என்று இந்திய அணியின் கேப்டன் சுனில் சேத்ரி கூறியுள்ளார் திரைச்செய்திகள் கேரளாவில் நீட் தேர்வின் போது தந்தையை இழந்த மாணவர் மகாலிங்கம் கல்வி செலவை ஏற்பேன் என்று நடிகர் தெரிவித்துள்ளார் அர்ஜுன் சமந்தா நடிப்பில் பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள இரும்பு திரை திரைப்படம் மே பதினொன்று அன்று வெளியாக உள்ளது இப்படத்தின் டிரெயிலர் வெளியிடப்பட்டுள்ளது பரத் கதாநாயகனாக நடிக்கும் பொட்டு திரைப்படத்தில் நமிதா இனியா ஸ்ரீஷ்டி டாங்கே நடித்துள்ளனர் இப்படம் மே இருபத்தி ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆகியிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சசிகுமார் அஞ்சலி நடிக்கும் நாடோடிகள் டூ படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளது பாடல் காட்சி ஒன்றை பல லட்சம் ரூபாய் செலவில் மதுரையில் பிரம்மாண்டமான அரங்குகள் அமைத்து உள்ளனர். இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடைக்க இணைந்திருங்கள் நச்சினையுடன் நன்றி வணக்கம்